நபி சொல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் இறை தூதர் ஆகி அழைப்பு பணி ஆற்றிய காலத்தை பற்றிய விவரங்களை இனி வரும் பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் அவற்றுள் முதலாவதாக மக்கா வாழ்க்கையை பற்றிய காலத்தை இந்த பகுதியில் நாம் அறிய இருக்கிறோம் இறை தூதர் ஆகுதல் மற்றும் அழைப்பு பணி மக்கா வாழ்க்கை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 இந்த இரு வாழ்க்கையும் மாறுபட்ட பல நிலைகளை கொண்டிருக்கிறது அவை ஒவ்வொன்றுக்கும் பல தனித்தன்மைகள் உண்டு நபி சொல்லாக அலிக் வசல்லம் அழைப்பு பணியில் கடந்து வந்த பாதைகளை ஆழ்ந்து கவனிக்கும் இதனை நாம் அறிகிறோம் மக்கா வாழ்க்கையை மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று மறைமுக அழைப்பு இது மூன்று ஆண்டுகள் வரை நீடித்தது ரெண்டு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 இவற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு மதினா வாழ்க்கை நிலைகளை பின்னர் காண்போம் நபித்துவநிடலில் நபி சொல்லு அழைகி வசல்லம் அவர்கள் ஹிரா குகையில் நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயது நெருங்கியது அவர்களது ஆழிய சிந்தனை தனிமையை விரும்பியது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 இந்த பிரபஞ்சத்தை இயக்கி வரும் மறைபொருள் பற்றி ஆழமாக சிந்தித்தார்கள் ஆம் அல்லாஹுவின் நாட்டப்படி அந்த மறைப்பொருளுடன் தொடர்பு கொள்ள இதோ நேரம் நெருங்கிவிட்டது இது குறித்து மேல் விவரங்களை சஹீஹுல் புகாரி தாரிக் இவ்னு ஹிஷாம் மற்றும் வரலாற்று நூல்களில் காணலாம் முதன் முதலாக அப்துல் முத்தலிப் இரா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார் ரமணாலி அங்கு சென்று தங்குவார் ஏழை எளியோருக்கு உணவளிப்பார் ஆதாரம் இவ்னு கசீர்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 மூன்று மாதங்கள் இருபது நாட்களாகும் இறை நிராகரிப்பு வழிகேடு போன்ற அனைத்து இருள்களையும் அழித்து வாழ்க்கைக்கு ஒளிமிக்க பாதையை அமைத்துத் தந்த நபித்துவத்தின் இந்த முக்கிய நிகழ்ச்சியை பற்றி அன்னை ஆயிஷா ரோதி அல்லாஹ் அவர்கள் கூற கேட்போம் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு வந்த வகி இறை தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளாகவே ஆரம்பத்தில் இருந்தன அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதிகாலையின் விடியலை போன்று அவை தெளிவாக அப்படியே நடக்கும் பின்னர் தனிமையை விரும்பினார்கள் ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் பிறகு தனது குடும்பத்தாரிடம் திரும்பி வருவார்கள் இதற்காக உணவையும் தம்மோடு எடுத்துச் செல்வார்கள் உணவு தீர்ந்தவுடன் ஹதீஜா ரோதியாக அன்கா அவர்களிடம் வந்து மீண்டும் உணவை எடுத்துச் செல்வார்கள் இந்த நிலையில்தான் ஹிரா குகையில் அவர்களுக்கு வகி வந்தது வானவர் நபி அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்றார் அவர்கள் நான் ஓத தெரிந்தவன் இல்லையே என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் அலையு வசல்லம் அவர்கள் இந்த நிலையை பற்றி பின்வருமாறு விவரித்தார்கள் பிறகு அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவுக்கு இருக கட்டி பிறகு என்னை விட்டு விட்டு என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே ேன் மீண்டும் என்னை இருக கட்டி அணைத்துவிட்டு ஓதுவீராக என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன் அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்து விட்டு நபியே அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் பெயரால் எனது கட்டளைகள் அடங்கிய குரு நீங்கள் ஓதுவீராக அவனே மனிதனை கருவிலிருந்து படைக்கின்றான் நபியே மேலும் நீங்கள் ஓதுங்கள் உங்களது இறைவன்தான் மாபெரும் கொடையாளி அல் குர் ஆன் அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை என்ற வசனங்களை ஓடி காட்டினார் ஹதீஜாஹா அவர்களிடம் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்றார்கள் ஹதீஜா ரதி அன்ஹா நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை போர்த்தினார்கள் நடுக்கம் தீர்ந்ததும் ஹதீஜாவிடம் நடந்த செய்தியை தெரிவித்து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 என வராக்கா கேட்க நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் தாம் பார்த்த செய்திகளை அவரிடம் சொன்னார்கள் வராக்கா இவர் தான் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரில் ஆவார் என்று கூறிவிட்டு உங்களது சமூகத்தார் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருக்க என்று அங்கல் ஆய்த்தார் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மக்கள் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு ஆம்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 நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் ஹிராவில் தங்கி ரமணானை நிறைவு செய்து விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது இரண்டாவது வகை அருளப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது இதில் என் கருத்து என்னவென்றால் நபித்துவம் கிடைக்கப்பட்ட ரமணான் முடிந்த பிறகு ஷவ்வால் மாதத்தின் முதல் பிறையில்தான் ரெண்டாவது வகை இறங்கியது அதற்கு பிறகு நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹிராவுக்கு செல்லவே இல்லை சான்றுகளின்படி ரமணான் பிறை 21 ஒன்று திங்கள் இரவில் முதல் வகை அருளப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாவது வகையை ஷவ்வாலின் முதல் பிறை வியாழன் காலை அருளப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இக்கருத்தின்படி வகையின் இடைவெளி காலம் பத்து நாட்கள் மட்டுமே இதுவே ரமணானின் கடைசி பத்தில் இக்திக்காப் இருப்பதற்கும் ஷவ்வால் முதல் பிறை பெருநாளாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கலாம் அல்லாகுவே மிக நன்கறிந்தவன் வகையின் இடைவெளி காலத்தில் நவி சொல்லாக அழகி வல்லும் அவர்கள் திடுக்கமும் கவலையும் நிறைந்த வரலாக காணப்பட்டார்கள் இதுவற்றி சகைகுள் புகாரியில் வருவதாவது இரண்டாவது வகி வருவதற்கு சிறிது காலதாமதமானது அதனால் நவி சொல்லாக அழகி வல்லும் அவர்கள் கவலை அடைந்தார்கள் மலை உச்சியிலிருந்து கீழே குதித்துவிட பலமுறை முனைந்தார்கள் அவ்வாறு கீழே குதித்து விடுவதற்காக ஏதேனும் மலை செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் ஜிப்ரில் அலேஹு வசலாம் தோன்றி முஹம்மதே நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவின் தூதர்தான் என்று கூறுவார்கள் இதை கேட்டதும் நபி சொல்லலாம் அலேஹி வசல்லாம் அவர்களின் பதற்றம் தனிந்து மனம் அமைதி பிறகு மலை உச்சியிலிருந்து திரும்பி விடுவார்கள் வகி வருவது தாமதமாகும் போதெல்லாம் அவ்வாறே செய்ய துணிவார்கள் அவர்கள் முன் ஜிப்ரில் அலஹி சொலாத் வசலாம் தோன்றி முன்னர் கூறுவார்கள்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 உங்களது ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்து கொள்ளுங்கள் அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள் எவருக்கும் நீங்கள் நன்றி செய்து அதனைவிட அதிகமாக அவனிடம் பெற்றுக்கொள்ள கருதாதீர்கள் உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்திருங்கள் அல் ஆன் அத்தியாயம் எழுபத்தி நான்கு வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரை இந்த நிகழ்ச்சி தொழுகை கடமையாவதற்கு முன் இதைத் தொடர்ந்து வகையை வருவது அதிகரித்தது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 கெட்ட செயல் தீய சிந்தனையிலிருந்து நாம் எவ்வளவு தூய்மை பெற்றிருக்க வேண்டும் என்பதை சொல்லவே தேவையில்லை அசுத்தங்களை வெறுத்திடுங்கள் அதாவது அல்லாஹுவை வணங்கி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்து அல்லாஹுவின் கோபத்திலிருந்து தூரமாகிவிடுங்கள் நீங்கள் பிரதிவலன் தேடியவராக எவருக்கும் உதவி ஒத்தாசை புரியாதீர்கள் அதாவது பிறருக்கு உதவி செய்யும் போது சமமான அல்லது அதைவிட அதிகமான பலனை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கஷ்டங்களை நீங்கள் பொறுத்திருங்கள் நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து அவனது தண்டனைகளை கூறி எச்சரிக்கை செய்கையில் அவர்களால் துன்பங்கள் நிகழலாம் அவற்றை அல்லாஹுக்காக சகித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த இறுதி வசனத்தில் உணர்த்தப்படுகிறது ஆரம்பமாக அல்லாஹுவின் அழைப்பு நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களை ஓய்வு உறக்கத்தில் தட்டி எழுப்பி உடலை வருத்திக்கொள்ளவும்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 இருபது வருடங்களுக்கு மேலாக ஓய்வு உறக்கமின்றி மாபெரும் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு நம் சார்பாகவும் மனித குலத்தின் சார்பாகவும் சிறந்த நற்குழியை அல்லாஹ் நல்குவானாக நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நீண்ட தியாக வாழ்க்கையின் சில பகுதியைத்தாம் நாம் பின்வரும் பக்கங்களில் இனி பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் வகையின் வகைகள் நபி சொல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பிந்திய வாழ்வை பற்றி பேசுவதற்கு முன் வகியின் இறை செய்தியின் பற்றி காண்பது சிறந்தது வகையின் வகைகள் பற்றி இவ்வளோ கையிம் ரஹிமகுல்லா ஜாது என்ற தனது நூலில் கூறுகிறார்கள் முதலாவது வகை உண்மையான கனவு இதுதான் வகையின் தொடக்கமாக இருந்தது இரண்டாம் வகை வானவர் நவி சொல்லொல்லாக அலைவசலும் அவர்களின் கண்முன் தோன்றாமல் உள்ளத்தில் இறை செய்தியை போட்டு விடுவார் எடுத்துக்காட்டாக நபி சொல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரூஹுல் குத் ஜிப் எனது உள்ளத்தில் ஊதினார் அதாவது தனது உணவை முழுமையாக முடித்துக் கொள்ளும் எவரும் மரணிக்க மாட்டார் அல்லாகவே அஞ்சிக் உணவை தேடுவதில் அழகிய வழியை தேர்ந்தெடுங்கள் உணவு தாமதமாகுவதால் நீங்கள் அல்லாஹுக்கு செய்து அதை தேட ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடம் உள்ளதை அவனுக்கு கீழ்படிவதன் மூலமே தவிர வேறு வகையில் அடைய முடியாது மூன்றாம் வகை வானவர் ஓர் ஆடவரின் குருவில் தோன்றி நபி சொல்லாக அலைவசல்லம் அவர்களிடம் பேசுவார் அதை நபி சொல்லாக அலைவசல்லம் அவர்கள் மனதில் நிறுத்திக் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில்தான் வானவரை சில நபித்தோழர்கள் கண்டிருக்கிறார்கள் நான்காம் வகை வானவர் மணி யோசையை போன்று வருவார் இந்த வகைதான் நபி சொல்லு அலை வசல்லம் அவர்களுக்கு சுமையாக இருக்கும் நபி சொல்லாஹ் அவர்களை வானவர் தன்னுடன் இணைத்துக் கொள்வார் கடும் குளிரிலும் அலைவசம் அவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுத்து ஓடும் அவர்கள் வாகனத்தில் அமர்ந்திருந்தால் வகையின் சுமை தாங்க முடியாமல் அந்த வாகனம் அப்படியே தரையில் அமர்ந்துவிடும் ஒருமுறை நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் கால் ஜெய்து இவ்வாபித் அன்பு அவர்களின் கால் மீது இருந்த நிலையில் வகி வந்தது அதன் சுமை அவர்கள் காலை துண்டித்துவிடும் அளவுக்கு மிக கடுமையாக இருந்தது வகையின் ஐந்தாம் வகை வானவர் அல்லாஹு படைத்த அதே உருவத்தில் நபி சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் முன் தோன்றுவார் நபி சொல்லலாக அலை வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் செய்திகளை அறிவிப்பார் இவ்வாறு ரெண்டு முறை நடந்துள்ளது இதை பற்றி குர்ஹானில் அல் அந்நஜ் என்ற அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஆறாம் வகை நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேல் அழைத்துப் பேசுவது நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு மெஹ்ராஜில் தொழுகு கடமையாக்கப்பட்டது இந்த முறைப்படிதான் ஏழாம் வகை வானவர் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ் பேசுவது மூசா அலை வசலாம் அவர்களிடம் அல்லாஹ் பேசியது போல மூசா நபிக்கு இந்த சிறப்பு கிடைத்தது பற்றி குர்ஆனில் விவரிக்கப்பட்டிருக்கிறது நபி சொல்லல்லாக அலைவ சொல்லும் அவர்களுக்கும் இந்த சிறப்பு கிடைத்தது என மிகராஜ் தொடர்பான ஹதீஸ்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது ஆதாரம் ஜாது